प्रपन्न कृष्णाय ிாத்தய தோத்திரவேற்றைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம समबुद्धिर्विशिष्यते भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை இந்த ஏழு எட்டு ஒம்பது ஸ்லோகத்தில் உபதேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் ஏழு எட்டை இப்போ ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் சூழ்நிலைகளில் சமமாக இருக்கிற தன்மை தியான யோகிக்கு வந்து சேருகிறது அதே மாதிரி பொருள்கள்லேயும் சமமாக இருக்கிற தன்மை சமமாக இருக்கிறதுன்னு சொன்னால் எந்த சூழ்நிலைகளையும் வெறுக்கிறது இல்லை எந்த பொருளையும் விரும்புகிறதில்லை வெறுக்கறதில்ல ஆக ராகத்வேஷ ராகித்யம்தான் சமத்துவம் ஆக சமத்துவத்துக்கு காரணம் சமமாக இருக்கிற பிரம்ம ஜானம் அதில் பண்ணி கற்பனை பண்ணி பார்த்து அதை உண்மைன்னு நினச்சி விடுறோம் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை நன்றாக புரிஞ்சுக்கணும் இந்த சமத்துவங்கிறது ஒரு மனநிலை விருப்பு வெறுப்பற்ற மெய்ப்பொருளை அறிந்திருக்கின்ற உணர்ந்திருக்கின்ற ஒரு மனநிலைக்கு பேர் சமத்துவம் இந்த ஸ்லோகத்தில் மனிதர்களிடத்தில் சமத்துவத்தை உபதேசம் பண்ணுறார் பல வகைப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் நம்மால் பார்க்கப்படுகிறார்கள் இந்த பொருள்களில் சமமாக இருக்கிறது சூழ்நிலைகளில் விட ஜனங்களிடத்தில் சமமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மக்களுடைய விருப்பு வெறுப்புகள் நம்மை தாக்குகிறது மற்றதில் சூழ்நிலைகள் வந்து நம்மளை அதனுடைய உணர்ச்சிகளை நம்மள்கிட்ட வெளிப்படுத்துறதில்லை நம்ம தான் பொருள்களுக்கு முக்கியத்துவம் ஏற்றத்தாழ்வு கொடுக்குறோம் பொருள்கள் எந்த பொருள்களும் தன்னை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதுறதில்லை அதெல்லாம் ஜடப்பொருள்கள் ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஈகோன்னெலாம் சொல்கிறோமே அதெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற போது அது நம்முடைய உள்ளத்தையும் தாக்கத்தான் செய்கிறது ஆனால் தியான யோகி ஞானத்தை பெற்று தியானம் பண்ண தியான யோகியானவன் எல்லா ஜனங்களிடத்துலையும் இருக்கக்கூடிய சமமான பிரம்மத்தை பார்க்கறதுனால யாரிடத்துலேயும் விருப்போ வெறுப்போ கொள்றது இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் சுகிருத்து மித்திர அரி உதாசீன மத்தியஸ்துவேஷ்ய பந்துகு சாதுகுபி ஒன்பது விதமான ஜனங்களை சொல்கிறார் சுகிருத்து சொன்னால் அதாவது நம்ம கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் நமக்கு நல்லது செய்கிறோம் நண்பன்தான் பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காம நமக்கு உபகாரம் பண்ணுறவனுக்கு சுகிருத்துன்னு பேர் இன்னொரு தான் அப்படி இல்லை நம்மகிட்ட உபகாரத்தை எதிர்பார்த்து உபகாரம் பண்ணுறான் அவனும் நண்பனாக இருக்கான் அவன் மித்ரன்னு சொல்லப்படுகிறான் அக சுகிருத்து மித்ர மித்ரன்னா நம்மக்கிட்ட அன்பாக இருக்கான் ஆனால் அதே சமயம் நாமளும் அன்பை திருப்பி செலுத்தணும் அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவன் அப்புறம் அருகின்னு சொன்னால் சத்ரு அதாவது நம்மளை எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறான் இவன் நம்ம இருந்தால் அவனுடைய வாழ்க்கைக்கு கெடுதல் நினச்சி நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துகிறவன் அருகி உதாசீனா எந்த பார்ட்டியோடையும் தன்னை இணைச்சிக்காதவன் எந்த குரூப்போடையும் தன்னை இணைச்சிக்காதவன் நல்லவர்களோடையும் தன்னை இணைச்சிக்க மாட்டான் தீயவர்களோடையும் இணைச்சிக்க மாட்டான் அவனுக்கு உதாசீனு பேர் அப்படிப்பட்ட ஒருவன் மத்தியஸ்தன் மத்தியஸ்தன்னு சொன்னால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் விரோதியாக இருந்தால் கூட இவன் ரெண்டு பேருக்கும் நண்பனாக இருப்பான் இவனுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியாக இருக்கலாம் ஆனால் அந்த நண்பர்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் மத்தியஸ்தன் அப்புறம் நம்மளை துவேஷிக்கிறவன் வார்த்தையால் சொல்லுவான் துவேஷியகான்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் நம்மளை வெறுப்பாக பேசிகிட்டே இருப்பான் எல்லார்ட்டையும் போய் நம்மளை பற்றி தப்பாக பிரச்சாரம் பண்ணுவான் நம்மளை அழிக்கணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் நம்மளுடைய புகழ் பெயர் இதெல்லாம் அழிக்கணும்னு நினைப்பான் அறிங்கிறவன் வந்து நம்ம ஆளையே கொல்லணும்னு நினைக்கிறான் இவன் ஆளை கொல்ல மாட்டான் ஆனால் நம்மளை பற்றி தவறாக செய்திகளை எல்லாம் பரப்புவான் அப்புறம் பந்துஹு பந்துஹு சொன்னால் உறவினன் நம்முடைய ரத்த சம்பந்தம் உள்ளவன் தாய் வழியிலேயோ தந்தை வழியிலேயோ நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவன் உறவினன் அர்த்தம் பந்துஹு அப்புறம் சாதுஹூ சாதுஹூ சொன்னால் சாஸ்திரத்தின்படி வாழ்கிறான் சாஸ்திரம் எப்படி உபதேசம் பண்ணியிருக்கோ தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்த சாஸ்திரத்தை முறையாக கடைப்பிடிக்கிறவனுக்கு சாதுன்னு பேர் பாப்பேஷு பாபம் செய்கிறவர்கள் சாஸ்திரத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்கிறவர்கள் இவர்கள் யாரையுமே இவன் வெறுக்கறதில்லை விரும்புகிறதில்லை ஆக தன்னிடத்தில் உபகாரத்தை எதிர்பார்க்காம நட்பை வெளிப்படுத்துகிறவன் உபகாரத்தை எதிர்பார்த்து நட்பை வெளிப்படுத்துகிறவன் நம்மை அழித்து வேண்டும் என்று நினைக்கிற எதிரியானவன் எதிலையும் பட்டுக்கொள்ளாத உதாசீனன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மத்தியஸ்தன் அப்புறம் நம்மளை துவேஷிக்கிறவன் அப்புறம் அடுத்தது குடும்பத்தோட சம்பந்தம் உள்ள உறவினர் தர்மசாஸ்திரப்படி வாழுகிறவர் தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக அதர்மத்தை பண்ணுகிறவர் எல்லோரிடத்திலையும் இவன் சமபுத்தியோடு இருக்கிறான் ஞானத்தினால எல்லோரும் சமமானவர்கள் எல்லோரும் பிரம்மஸ்வரூபம் ஏற்கனவே அஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் வித்யா வினயசம்பண்ணே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதாக சமதரிசினா அப்படின்னு அஞ்சாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகம் பார்த்தோம் நல்லா படித்து அடக்கமாக இருக்கிற பிராமணன் பசுமாடு யானை நாய் நாயை சமைச்சு சாப்பிடக்கூடியவன் இவர்களிடத்துலாம் பண்டிதர்கள் சமதர்சனத்தை உடையவர்கள் ஞானிகள்ன்னு சொன்னார் அதையே இங்கே மனசில் வைத்து கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவன் மிகச் சிறப்பானவன் தியான யோகிகளில் இவன் தான் சமத்துவத்தை பார்க்கணும் அப்பேற்பட்டவன் சிறந்தவன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக இங்கே சொல்றார் சில பாடங்கள் இருக்குன்னு சங்கராச்சாரியர் பாஷ்யத்தில் சொல்றார் சம புத்திஹி விமுச்சியத்தைங்கிறார் விசிஷியத்தையுக்கு பதிலாக விமுச்சியத்தை விமுச்சியத்தைன்னா அவன் நன்றாகவே இன்பத் துன்பங்களாகிய சம்சாரத்திலிருந்து பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நன்றாக விடுபட்டு விடுகிறான் அப்படிங்கிற அர்த்தம் படிவையாகவும் ஒரு பாடம் இருக்குன்னு ஆதிசங்கரர் பாஷியத்தில் குறிப்பிடுறார் ஆகா சமபுத்தி விசிஷ்யத்தைங்கிறது தான் பாடம் சமபுத்தி விமுச்சியதும் ஒரு பாடம் இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இந்த அளவுல பூர்த்தி பண்ணுகிறேன் சமபுத்திர் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய